வணக்கம் நன்றினியின் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி செய்தி சேவை ஜனவரி 13 இரண்டாயிரத்தி பதினெட்டு மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் செந்தில்குமார் தமிழக செய்திகள் கொடநாடு கொள்ளை சம்பவத்துடன் தனக்கு தொடர்பில்லை எனவும் வீடியோவில் வெளியாகியுள்ள தகவல்கள் உண்மையில்லை எனவும் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் கொடநாடு கொலை கொள்ளை பற்றிய வீடியோ வெளியிட்ட தெஹல்கா இணையதள முன்னாள் ஆசிரியர் சாமுவேல் மேத்யூஸ் உள்ளிட்டோர் மீது சென்னை மத்திய குற்றப்பிரிவின் சைபர் கிரைம் பிரிவு காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது உலக பெற்ற புகழ்பெற்ற அலங்காநல்லூரில் வருகிற பதினேழாம் தேதி ஜல்லிக்கட்டு நடைபெறுவதையொட்டி மாடுப்பிடி வீரர்கள் ஆயிரக்கணக்கானோர் திரண்டு முன்பதிவு செய்து வருகின்றனர் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னையிலிருந்து ஒரே நாளில் ஒன்றரை லட்சம் பேர் தங்கள் சொந்த ஊருக்கு பயணம் மேற்கொண்டனர் தை ஐந்து ஆறு மற்றும் தைப்பூச தை ஏழு உள்ளிட்ட மூன்று நாட்களிலும் குடில் அமைத்து வேல் நிறுவி அடியார்களையும் பொதுமக்களையும் இணைத்து வழிபாடு நடத்த நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அழைப்பு விடுத்துள்ளார் இந்திய செய்திகள் மேகதாட்டு அணை கட்ட அனுமதியே தரவில்லை தமிழக அரசின் மனு அர்த்தமற்றது எனவே அதை தள்ளுபடி செய்ய வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு மனு தாக்கல் செய்துள்ளது இமாச்சல பிரதேச மாநிலத்தின் சம்பா மாவட்டத்தில் நேற்று மிதமான நிலநடுக்கம் உணரப்பட்டது இது ரிக்டர் அளவுகோளில் மூன்று புள்ளி மூன்றாக பதிவாகியிருந்தது மக்களவைத் தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் சமாஜ்வாடி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவும் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதியும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து தங்களது தேர்தல் கூட்டணியை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தனர் மேகே தாட்டு அணைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் தமிழக அரசை கண்டித்து கர்நாடக எல்லையான அத்திப்பள்ளியில் கன்னட சலுவலி கட்சியின் தலைவர் வாட்டால் நாகராஜ் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதையொட்டி அங்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தில் இந்தியாவுக்கு ஒதுக்கப்பட்ட நதிகளில் இருந்து பாகிஸ்தானுக்கு உபரி நீர் செல்வதை தடுக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக அமைச்சர் நிதின் கட்காரி அறிவித்தார் காஷ்மீர் மாநிலத்தின் பல நகரங்களில் நேற்றும் கடும் பனிப்பொழிவு காணப்பட்டது விட்டுவிட்டு தொடர்ந்து பனிப்பொழிவு நிலவியதால் ஸ்ரீநகரில் விமான போக்குவரத்து பாதிக்கப்பட்டது தீவிரவாதத்துக்கு வெளிப்படையாக ஆதரவு அளித்து வரும் பாகிஸ்தான் இந்தியாவை அமைதி பேச்சுவார்த்தைக்கு அழைப்பது கேலிக் இருப்பதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் குற்றம் சாட்டியுள்ளது சிபிஐ செய்தி தொடர்பாளராக இருந்த அபிஷேக் தயால் அதிரடியாக மாற்றப்பட்டு அவருக்கு பதில் நிதின் வஹங்கர் புதிய செய்தி தொடர்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் விண்வெளிக்கு மனிதரை அனுப்பும் ககன்யான் திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பரில் நிறைவேற்றப்படும் என இஸ்ரோ தலைவர் கே சிவன் கூறினார் நற்றிணையின் தினசரி செய்திகளை தவறாமல் கேளுங்கள் உங்கள் குழந்தைகளையும் கேட்க செய்யுங்கள் செய்து இன்னும் பல ஒமான இணத்திற்கு வருகைகள் அமெரிக்காவில் தற்போதைக்கு அவசர பிரகடனம் அறிவிக்கப் போவதில்லை என அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் போலந்து நாட்டில் உளவு பார்த்த குற்றச்சாட்டில் சீனாவைச் சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அமெரிக்க பார்லிமெண்ட் உறுப்பினராக உள்ள துளசி கபாட் இரண்டாயிரத்தி அதிபர் தேர்தலில் போட்டியிடப்போவதாக அறிவித்துள்ளார் சர்வதேச நாடுகளின் விமர்சனத்தையும் மீறி இரண்டாவது முறையாக வெனிசூலா அதிபராக நிக்கோலஸ் மடூரோ பொறுப்பேற்றுக் பாகிஸ்தான் சிறையில் உள்ள முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப்பின் உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆனால் சிறைக்குள் இருதய நிபுணர்கள் அனுமதிக்கப்படவில்லை எனவும் அவரது மகள் மரியம் நவாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் ஈக்வடார் நாட்டில் போதை மறுவாழ்வு மையத்தில் நேரிட்ட தீ விபத்தில் பேர் பலியானார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜூலையில் முதலாம் உலக போரின் போது மூழ்கடிக்கப்பட்ட யூ சி நீர்மூழ்கி கப்பலின் எஞ்சிய பாகங்கள் பிரான்ஸ் கடல் வெளிப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன வணிகச் செய்திகள் மேக்கின் இந்தியா திட்டத்தை ஊக்குவிக்கும் வகையில் வெளிநாடுகளில் இருந்து ஸ்டீல் இறக்குமதி செய்ய கட்டுப்பாடு விதிப்பதால் வாகன உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்படும் என உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களில் இரண்டாவது பெரிய நிறுவனமான இன்போசிஸ் நிறுவனத்தின் மூன்றாம் காலாண்டு லாபம் முப்பது சதவீத அளவுக்கு சரிந்துள்ளது ஜிஎஸ்டி தொகுப்பு சலுகை எனப்படும் காம்போசிசன் ஸ்கீம் பெறுவதற்கான வரம்பு ஒரு கோடியிலிருந்து ஒன்றரை கோடி ரூபாயாக உயர்கிறது ஜிஎஸ்டி வரி செலுத்துவதற்கான ஆண்டு வர்த்தக வரம்பு இருபது லட்சத்திலிருந்து நாற்பது லட்சமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது இது வரும் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது ஆன்லைன் வர்த்தக நிறுவனங்கள் இ வாலெட்டுகள் போன்றவற்றில் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு மூலம் செய்யப்படும் பரிவர்த்தனைகளை மேலும் மாற்ற ரிசர்வ் வங்கி டோக்கன் வழங்கும் முறையை செயல்படுத்த திட்டமிட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் சிட்னியில் நடைபெற்ற இந்தியாவுக்கு எதிரான ஒருநாள் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி முப்பத்தி நான்கு ரன்கள் வித்தியாசத்தில் வென்றது இங்கிலாந்து டென்னிஸ் நட்சத்திரம் ஆண்டி முரே இடுப்பு பகுதியில் ஏற்பட்ட காயம் காரணமாக டென்னிஸில் இருந்து ஓய்வு பெறப்போவதாக அறிவித்துள்ளார் இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் விராட் கோலி மற்றும் பயிற்சியாளர் ரவி சாஸ்திரி ஆகியோருக்கு சிட்னி கிரிக்கெட் மைதானத்தின் நிரந்தர கௌரவ உறுப்பினர் அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது சிட்னி ஒருநாள் போட்டியின் போது சர்வதேச போட்டிகளில் பத்தாயிரமாவது ரன்னை அடித்து இந்திய விக்கெட் மகேந்திர சிங் தோனி சாதனை புரிந்துள்ளார் இச்சாதனையை ஐந்தாவது இந்திய வீரர் தோனி ஆவார் திரைச் ரெண்டு திரைப்படத்திற்கு பிறகு மாதவன் அனுஷ்கா ஜோடி மீண்டும் இணையும் படம் சைலன்ஸ் ஹேமந்த் மதுக்கர் இயக்கும் இப்படத்தின் படப்பிடிப்பு மார்ச் மாதம் தொடங்குகிறது தமிழ் தெலுங்கு என இரண்டு மொழிகளில் தயாராகும் இப்படத்தில் மைக்கேல் மேட்ஸன் என்ற ஹாலிவுட் நடிகர் வில்லனாக நடிப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்தியன் டூ படத்தில் கமலுக்கு பேரனாக சிம்பு நடிப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது டூ பாயிண்ட் தொடர்ந்து கமலை வைத்து இந்தியன் படத்தின் இரண்டாம் பாகத்தை எடுக்கும் வேலைகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளார் இயக்குநர் சங்கர் கிரிக்கெட்டை மையப்படுத்தி எடுக்கப்படும் ஹிந்தி படத்தில் நடிப்பதன் மூலம் பாலிவுட்டில் அறிமுகமாகிறார் நடிகர் ஜீவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற உலகக்கோப்பை கிரிக்கெட்டை மையமாக வைத்து நைன்டீன் எயிட்டி கப் என்ற பெயரில் இந்த ஹிந்தி படம் தயாராகிறது இத்துடன் நற்றினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்